ஏழு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிஹிவசம் அவர்கள் தங்கள் திட்டத்தை பூமியில் சேர்த்து வைத்து இரண்டு கெண்டை கால்களை நட்டி வைத்து உட்கார்ந்தவர்களாக பேரித்தம்பழங்களை சாப்பிட்டதை நான் பார்த்துள்ளேன் முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு நானும்